134 முக்காடு அல்லது பச்சை சாயம் தோய்த்த ஆடை அல்லது சிவப்பு குங்கும சாயம் தோய்த்த ஆடை ஆகியவற்றை எஹ்ராம் கட்டியவர் அணியக்கூடாது பாத அணிகள் கிடைக்கவில்லை ஆனால் கணுக்கால் வரை உயரமான காலுறைகளை அவர் அணிந்து உள்ளலாம் ஆனால் கணுக்காலுக்குக் கீழே உயரம் குறைந்ததாக ஆகும் வரை வெட்டி வெட்டிவிடட்டும் என்றார்கள்